சச்சிதானோத்தியேத்தாபயா நமந்தி ஓவுரஞ்சாத்தியுல கா தாங்களும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்மரந்தகா ஸ்மாரயந்தஷ எல்லாருக்கும் நினைவுபடுத்துகிறார்கள் இறைவனுடைய தன்மையை நினைவுபடுத்துகின்றவர்களாகவும் அதாவது ஒருத்தருக்கொருத்தர் போட்டி போட்டுண்டு பகவானை நினைக்கிறதும் சொல்கிறதும் யாரா அகௌக ஹரம் ஹரிம் அந்த ஹரியை ஹரிங்கிறவர் எப்பேற்பட்டவர்னா எல்லாருடைய பாவ குவியிலையும் அபகரிக்கின்ற அழிக்கக்கூடிய அந்த ஹரியினுடைய புகழை பெருமையை நினைத்து எல்லாருக்கும் நினைவு படுத்துவது சஞ்சாதையா பக்தியா பக்தியா பிப்ரதி பக்தியா சஞ்சாதையா பக்தியா பக்தியினால் உண்டான பக்தி பக்திக்கு மேலே பக்தி பெருகின்றே இருக்குது அன்பு வளர்ந்து கொண்டே இருக்குது அன்பை பெருக்கின்னு தாய்மான் பாடுற மாதிரி அன்பை பெருக்கி எனது ஆருயரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமேம்பர்த்தாய் மாணவர் அது மாதிரி பக்தியா சஞ்சாதையா பக்தியா பக்தியினால் உண்டான பக்தி பக்தி மேலே மேலே கொடுக்கறது பணம் எப்படி பணத்தை வளர்க்கிறதோ அன்பு எப்படி மேலும் மேலும் அன்பை கூட்டுகிறதோ உறவுகளை பெருக்குகிறதோ அது மாதிரி இதெல்லாம் இது பண்ணிண்டு உத்லகாம் தனும் விப்ரதி எப்பவுமே உடம்பில் புலகாங்கிதமுடைய ஒரு ஷரீரத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறான் அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு அர்த்தம் இந்த பக்தியினால ஏற்பட்ட சந்தோஷத்தினால் ஏற்படக்கூடிய புலகாங்கிதமான ஷரீரத்தை தாங்கி கொண்டு வாழ்கின்றவர்களே பாகவதர்கள் எனப்படுகிறார்கள் இதுதான் பாகவதருடைய லக்ஷணங்கள் இதை பிரபுத்தர் மேலும் சொல்கிறாரது ஸ்மரந்த ஸ்மாரயந்தஸ் ஹரிம் மனமார்ந்தூய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும்